அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போவதே சிறந்தது அர்த்தமற்ற வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள மௌனமே சிறந்தது செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கறிய என்கிறார் வள்ளுவர் எல்லோராலும் செய்ய இயலாத செயலை செய்பவர்தான் பெரியவர் அவ்வாறு செய்யாதவர் சிறியவர் என்கிறார் எனவே நாம் சாலையை தோற்றம் மழையை விட உயர்ந்தது எனவே எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் சாலையை பயன்படுத்தும் சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் பொதுவாக சாலையை பயன்படுப்பவர்கள் எல்லோருமே நிதானமாக செல்ல வேண்டும் தானத்தில் சிறந்தது நிதானம் நிதானம் மிக மிக அவசியம் கண்டனை நினைத்து கொண்டு நாம் சாலையில் செல்லக்கூடாது எதிலும் கவனம் பொறுமை அவசியம் பொறுத்தார்தான் பூமியை ஆள முடியும் மேலும் விட்டுக் ஒருபோதும் கெட்டுப்போனதாக சரித்திரமே கிடையாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்தல் மிக அவசியம் எல்லோரிடமிருந்தும் நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் செய்யும் நல்ல வழிகளையே நாமும் பின்பற்ற தவறக்கூடாது சாலையில் செல்லும் போது போட்டி போடக்கூடாது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் அவ்வாறு செல்வதே சாலை சிறந்தது இடது சென்று டேர்னிங்கில் திரும்பும் போது பொறுமையாக ஹாரன் கொடுத்து செல்வதால் சுகமான பயணமாக நமது பயணம் அமையும் சாலையில் இருவர் அல்லது மூவர் சேர்ந்தார் போல் சாலையை அடைத்துக் கொண்டு செல்வர் பெரிய வாகனங்கள் வரும்போது ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டு விழுந்து விபத்தில் சிக்குவர் இதை அவசியம் என்ற மூன்று விதிமுறைகளையும் அவசியம் நாம் கவனித்து செல்ல வேண்டும் அதிவேகம் ஆபத்தில் முடியும் எனவே வறுமுன்காப்போ என்ற எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் தலைக்கவசம் நமக்கு உயிர் கவசம் என்பதை மறக்கக்கூடாது எனவே இரண்டு சக்கர வாகனத்தில் நாம் செல்லும் போது தலைக்கவசத்தை அணிந்து செல்ல நாம் மறக்கக்கூடாது கவன சிதைவு நமக்கு கவன சிதைவு ஏற்படுத்தும் வாக்கி டாக்கியை பயன்படுத்தக்கூடாது வண்டியில் செல்லும் போது செல்லில் அறவே பேசக்கூடாது செல்லும் போது புகை நமக்கு பகை அதை உணர்ந்து நமது வாகனத்தை நல்ல கண்டிஷனில் ஒவ்வொருவரும் வைத்து பராமரிக்க வேண்டும் கிராமமாக வாகன நெரிசல் ஏற்படும் இடமாக இருந்தால் விளையாட குழந்தைகளை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது சாலையிலே நெல் பயிர் உளுந்து போன்ற தானியங்களை காய வைக்க கூடாது வரிசையாக நாலு பேர் சேர்ந்து சாலையை அடைத்துச் செல்லக்கூடாது உரிமம் பெறாதவரிடத்து வாகனத்தை நாம் ஒருபோதும் கொடுக்க கூடாது உரிமம் முறையாக வாங்கியவர்களுக்கே விதிமுறைகள் நன்கு தெரியும் அதிக நபர் ஒரே வாகனத்தில் ஏறி செல்லக்கூடாது காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அவசியம் போட்டு செல்ல வேண்டும் அது நம்மை பாதுகாக்க மிகவும் சிறந்தது பேருக்கு ஹெல்மெட் எடுத்து செல்ல வேண்டாம் ஹெல்மெட் அணிந்து செல்வது மிக மிக அவசியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இதை மறுக்கவோ மறைக்கவோ வேண்டாம் சிலர் வண்டியை வண்டி ஸ்டாண்டை சரியாக எடுக்காமல் விபத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இதுவும் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் மித வேகமே மிகவும் சிறந்தது அளவான வேகம் மட்டுமல்ல அளவுடன் அளவான எண்ணிக்கையுடனும் செல்ல வேண்டும் சாலையின் நடுவில் கிராமப்புறங்களில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் இதுவும் நாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும் இதுபோல் நாம் சாலையில் செல்லும் போது நாம் பல்வேறு சாலை விதிமுறைகளையும் ஒழுங்குமுறையாக சரியாக பின்பற்றி நடந்தோமானால் சாலை விபத்து நாம் நிச்சயம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி